அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நற்றினை வானொலியில் இன்றைய தகவல் துளி வழங்குபவர் ஓய்வு பெற்ற நல்லாசிரியை திருமதி கேன்மொழி முத்துக்குமாரசாமி இன்று கைபேசி பயன்பாடு நலம் தருமா என்று பார்ப்போம் ஓயாத கைபேசி பயன்பாடு கட்டாயம் நலம் தகவல் தொடர்பில் மிக அதிகமாக பயன்படும் அறிவியல் கண்டுபிடிப்புகளில் செல்பேசி மிக முக்கிய இடம் வகிக்கிறது படித்தவர் படிக்காதவர் முதியோர் இளைஞர் யாவரும் செல்போன் வாயிலாக அனைவருடனும் தகவல் தொடர்பு கொள்கின்றனர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் யாவும் ஆக்க சக்திக்கு பயன்படுகின்றன்கள் செல்போனிலும் அதுபோலவே உள்ளன அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழியை நினைவில் கொள்வது சாலச் சிறந்தது பிரிவென்ஷன் பெட்டர் தன் பியூர் வரும் காப்பதே சிறந்தது செல்போனை பத்து நிமிடங்களுக்கு மேல் பயன்படுத்தினால் அதன் நமது மூளை செல்களை பாதிக்கும் அபாயங்கள் உள்ளன நீண்ட நேரம் பயன்படுத்தும் போது மூளை உண்டாகும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் மேலும் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் போது செல்போனை தவிர்த்தால் விபத்தை குறைக்கலாம் எனவே புத்திசாலித்தனமாகவும் ஜாக்கிரதையாகவும் செல்போனை பயன்படுத்தி பயன்கள் பெறலாம் செல்போனை அமெரிக்காவைச் சேர்ந்த மார்டின் கூப்பர் கண்டுபிடித்தார் ஆரம்பத்தில் அதன் எடை எூற்று ஐம்பது புள்ளி ஐந்து கிராம் எடை இருந்தது ஏறத்தாழ ஒரு செண்களின் எடை இருக்கும் செல்போன் எந்த கம்பிகள் மூலமும் அழைப்புகளை அனுப்புவதோ ஏற்பதோ இல்லை செல்போன்கள் இரு வானொலி போன்றவை அவற்றில் பரப்பியும் ஒளி உள்ளன ஒளிகள் மின்காந்த வானொலி அலைகளாக மாற்றப்பட்டு செல்போன் கோகுரங்களில் குறைந்த ஒளி சங்கிச்சரியலை கடத்துகின்றன வினாடிகளில் நாம் உலகின் பகுதியில் உள்ள நபரோடும் பேச முடியும் மேலும் நாம் குறு அஞ்சல் செய்தி மின் செய்தி மின் அஞ்சல் படங்கள் ஒலிக் கட்டரிப்புகள் மற்றும் குரல் அஞ்சல் மற்றவர்களுக்கு அனுப்ப முடியும் கணக்கிடும் கருதியாகவும் நாட்காட்டியாகவும் விழிப்பூட்டும் கடிகாரமாகவும் பயன்படுகிறது மேலும் உருக்காட்சிகளை பதிவு செய்யவும் பண பட்டியலுக்கு பணம் செலுத்தவும் பயணச்சீட்டுகள் முன்பதிவு செய்யவும் செல்போன்கள் பயன்படுகின்றன அதோடு இயற்கை பேரழிவுகள் விபத்துகள் மற்றும் அவசர காலங்களில் நமக்கு பல வழிகளில் உதவி செய்தாலும் நாம் அதை தவறாக பயன்படுத்தினால் அபாயங்கள் பல நேரிடுகின்றன எனவே ஹெல்த் இஸ் வெல்த் ஆரோக்கியமே செல்வம் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நாம் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு தேவையற்றதை நீக்குவோம் வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வளமுடன்